ீிாமூர் சுேந்திரைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வியம் ஹிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவச்ச சாா லமே மேவிரவிணம் மேவெவோம் வம்சரிஷிபோ மஹோ நமோ குருபியோவரோம ओम ம் ம் சனா ओम சீரியவை தேஜஸ்வினாவை ஓஷா திஷா தி கட்டோபெண்டாவது அயம் மூணாவது வல்லி முதல் மந்திரம் ஊர்வமூலோ வாக்ஷா ஏஷோஸ் சன்து திரம்துச்சியோக்கி ததுநாத் கஷன किंच எதிதம் கிஞ்சம் பிரணையம் மகிரமுதம் எதுரம்தீபூரிய भया महा ओन्नमो भगवते யுச்ச மோவஸ்வா மருத்துவேறா நச்சிக்கே தசேச்ச நேற்றைக்கு வகுப்பில் திருமந்திரத்தில் கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அதை அந்த பாட்டை சொல்கிறேன் அது வந்து திருமந்திரத்தில் ஒரு ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்கோம் கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரம் திருக்குறள் மாதிரி தான் நூற்றி அறுபத்தஞ்சாவது பகுதி இது ஏழாம் தந்திரம் அதில் வந்து சொல்லுகிறார் கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா விடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கு நின்றானை கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே இந்த கூடா ஒழுக்கத்தில் சொல்லியிருக்கு இது கண்காணியாகவே கையகத்தே எழும் கண்காணியாக கருத்து கருத்துள் இருந்திடும் கண்காணியாக கலந்து வழி செய்யும் கண்காணியாகிய காதலன் தானே இதெல்லாம் அர்த்தமெல்லாம் நிறைய சொல்லணும் அதாவது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை யார் நம்மளை பார்க்குறான்னு நினச்சிட்டு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க கள்ளம் பல செய்வார் இந்த கூடா ஒழுக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் கூடா ஒழுக்கம்னா தெரியும் அதாவது துறவி வேஷத்தில் இருந்துண்டு துறவுக்கு பொருந்தாத செயல்களையெல்லாம் செய்யல் பற்றற்றேம் என்பார் படிற்ழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும் வஞ்ச மனத்தான் படிற்ழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இப்படிலாம் திருவள்ளுவர் அதாவது ஒரு சன்னியாசி போலி சன்னியாசி அதாவது அர்த்தகாமத்தை விடாத ஞானத்தில் நிலை பெறாத துறவியை குறித்து சொல்லக்கூடிய விஷயம் அது ஆகினால் கண்காணி இல்லென்று கள்ளம் பலர் செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை கண்காணி இல்லாத இடமில்லை கண்காணிக்கிறவர் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை எல்லா இடத்துலையும் அந்த கண்காணி அந்த சாக்ஷி இருக்கிறார் கண்காணி கண்டார் களவொழிந்தாரே கடவுள் இருக்காங்கிற அந்த எந்தியும் வியாபிச்சிருக்கான் அவன் நம்முடைய கர்மாவுக்கெல்லாம் சாட்சி அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறவர்கள் திருட்டுத்தனமாக எதுவும் செய்ய மாட்டார்கள் கள ஒழிந்தாரே கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே பொய்தீர் நெற்றல் அப்படிலாம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே தான் சொல்கிறார் அதுதான் மாதிரி சில இடங்கள் இருக்குது இன்னும் வேறு ஏதோ பாடல்கள் பார்த்த ஞாபகனுக்கு இருந்தாலும் இந்த பாட்டை எடுத்து வச்சுருக்காங்க அதுக்காக சொன்ன ஆக இந்த கடோபனிஷத் இப்ப நாம் பார்த்திருக்கிற இந்த பகுதியெல்லாம் பிரம்மம் இந்த ஜகத்துக்கு அபிநிமித்த உபாதான காரணம் பிரம்மம் மாயையோடு கூடியிருக்கிற பிரம்மம் புரிஞ்சுக்கணும் மாயா ரஹிதம் பிரம்ம அதாவது இந்த படைப்புக்கு ரெண்டு அம்சம் தேவைப்படுகிறது ஒன்று பிரம்மன் இன்னொன்று மாயா பிரம்மரகித மாயையும் சிருஷ்டி பண்ண முடியாது மாயா ரஹித பிரம்மனும் சிருஷ்டி பண்ண முடியாது பிரம்மனுக்கு சிருஷ்டி தேவையில்லை பிரம்ம பிரம்மனுங்கிற பதத்தை சொல்கிறேன் பிரம்மத்துக்கு படைப்பு தேவையில்லை ஆனால் பிரம்மத்தில் படைப்பை தோற்றுவிக்கிறது கயிற்றில் பாம்பை போல அப்படி தான் தண்ணீரில் அலைகளைப் போல திரையில் படங்களை போல இப்படி இந்த பிரம்மத்தில் நிர்விக்கார சத்தியமான பிரம்மத்தின் சாகார மித்தியாவான சிருஷ்டியானது காணப்படுகிறது இந்த சிருஷ்டிக்கு பிரம்மம் கேவல பிரம்மன் அது விஷயம் வேறு கேவல பிரம்மன் மாயாசகித பிரம்மன் இங்கே சிருஷ்டின்னு சொல்லிட்டாலே மாயை இல்லாமல் சிருஷ்டி கிடையாது ஆனால் மாயை தன்னளவில் ஜடம் அந்த ஜடமாக இருந்தாலும் மாயைக்கு ஒரு தன்மை என்னென்னா பிரம்மத்தனுடைய தன்மையை இரவல் வாங்கிக்கிற சக்தி அதுக்கு இருக்குது எப்படி சந்திரனுக்கு சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கிக்கிற சக்தி இருக்கோ அது மாதிரி மாயைக்கு அந்த சக்தி இருக்குது ஜடமாக இருந்தாலும் சேதனத்தன்மையை இரவல் வாங்கி கொண்டு இந்த சிருஷ்டியை பண்ணுகிறது நீங்கள் மாயங்கிறது மேட்டர்னே போடலாம் தப்பே கிடையாது கான்ஷியஸ்னஸ் மேட்டர் கான்ஷியஸ்னஸுக்கு கிரியேஷன் தேவையில்லை கான்சியஸ்னஸோட ஆங்கிளில் கிரியேஷனே கிடையாது கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டர் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது மேட்டரும் கான்சியஸ்னஸ் இல்லாமல் கிரியேஷனை பண்ண முடியாது ஆக மாயாசகித பிரம்மன் அப்படி சொல்கிற போது அந்த மாயாசகித பிரம்மன் இந்த ஜகத்துக்கு அபிநிமித்த உபாதான காரணமாக ஆகிறார் சிறந்தி பூச்சி உதாரணம் நம்முடைய கனவு உதாரணம் நம்முடைய கனவில் மூலப்பொருளும் நாம தான் அறிவு காரணமும் நாம தான் அதே மாதிரி இந்த நனவில் மூலப்பொருள் இறைவன்தான் அறிவு காரணமும் இறைவன் தான் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் மாயதான் மூலப்பொருள் பரிணாமி உபாதான காரணம் மாயா பிரதிபிம்ப சைதன்யந்தான் நிமித்த காரணம் மாயா பிரதிபிம்ப சைதன்யந்தான் நிமித்த காரணம் மாய தான் உபாதம் மாற்றங்கள்லாம் இப்படி வருதே இத்தனை விதமான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதே வெதை அழிஞ்சு மரமாகிறது ஆனால் தங்கம் அழிஞ்சு நகையாகதில்லை தங்கம் அழிஞ்சு நகையாகாததுனால தங்கம் நகைக்கு விவரத்த காரணம் வெதை அழிஞ்சு மரமாகிறதுனால மரத்துக்கு வெத பரிணாமி உபாதான காரணம்னு சொல்லுவோம் ஆக இந்த பரிணாமத்துக்கு காரணம் மாயா ஆகா இந்த மாயா சகித்த பிரம்மன் பிரம்மன்னு சொல்கிற போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூணு அம்சம் இந்த இடத்துல பிரம்மன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரனுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் கடவுள்னு சொல்கிறோம் இறைவன் சொல்கிறோம் ஆண்டவன் சொல்கிறோம் என்ன வேணாலும் போட்டு ஆண்டவன் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் உலகு ஆதிபகவன் முதற்றே முதலகு ஆதிபகவன் முதற்றேங்கிறது உபாதான காரணம் வாலறிவன்கிறது நிமித்த காரணம் மலர்மிசை ஏகினான்ங்கிறது வந்து மூணாவது குரலே சொல்லிடலாம் மலர்மிசை ஏகினான்னா அந்த அபிநிமித்த உபாதான காரணமாகிய பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார்னு திருக்குறள் முதல் மூணு குரலை வச்சுட்டு வேதாந்தத்தையே சொல்லி முடிச்சு விடலாம் உலகு ஆதிபகவன் முதற்றேங்கிறது உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரண திருஷ்டி அப்புறம் வாலறிவங்கிறது நிமித்த காரணம் மலர்மிசை ஏகினான்ங்கிறது அது மறைமுகமாக விவரத்த காரணத்தையும் சொல்றதாக ஆகிடுது அது ஹிரதயத்தில் அந்த தத்துவம் விளங்குகிறது ஆக உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் உலக முதல்வனாகிய வாலறிவன் மலர்மிசை ஏகினான் ஏற்கனவே அவன் இருக்கிறான் இப்படி படித்து பாருங்கள் உலக முதல்வனாகிய வாலறிவன் மலர்மிசை ஏகினான் அவன் திருவடியை சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார்கள் என்ன இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பான்னு அர்த்தமா இந்த நிலமிசைன்னா அது பரிமரேஸ்வரர் மோக்ஷ பூமியின் கண் நிலைத்திருப்பார்கள் வீடு பெறுவார்கள் வீடு பேச்சிலே நிலைத்திருப்பார்கள் உலக முதல்வனாகிய வாலறிவனை உள்ளத்திலே உணர்ந்தால் வீடு பேட்டிலே நிலைத்திருக்கலாம் என்பது மூன்று குரட்பாக்களின் உள்ளார்ந்த பொருள் இதுவரைக்கும் பார்த்த மூணு மந்திரங்கள்லையும் என்ன தெரிஞ்சுட்டோம்னா பிரம்ம அபின்ன நிமித்தோபாதான காரணம் சரி பிரம்மன் அபிநிமித்தோபாத காரண காரணம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சார் நீயும் அந்த அபிநிமித்தோபாதான காரண அம்சந்தானே பிரம்மன் வந்து அபிநிமித்தோபாதான காரணம்னா ஜெகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணம்னா நீ மாத்திரம்னா ஜகத்துக்கு வெளியிலேயா இருக்க நீ ஜகத்தில் தானே நீயும் இருக்க உலகத்தில் தான் பிரபஞ்சத்தில் தான் இந்த கிரியேஷனில் ஓம் பாடி மைண்டு இன்க்ளூடட் ஆகையினால பிரம்மன் ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்லும் பொழுது ஓம் உடம்பு மனசும் அபிண நிமித்தோபாதான காரணம்தான் இப்போ நீ யார் அகம் அகமேவ ஜேவ அகம் பாத்தி போடலாம் உலகமே நான் நானே உலகம் கனவே நான் நானே சொல்லலாமா சொல்லக்கூடாத கனவே நான் கண் நானே கனவு சொல்லலாமா கூடாத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா கன்னியமாக கனவு இருக்கா கனவு கண்ணியமாக நான் இருக்கேனா கனவு காணும் காண்பவன் அதில் இல்லையா திருப்படி உண்டா இல்லையா எனக்கு அன்னியமாக கனவு இல்லை அதே மாதிரி எனக்கு அன்னியமாக நனவும் இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்ப ஜோசியத்தை தூக்கி இந்த சம்சாரத்துக்கு என்ன மதிப்பு இந்த வாழ்க்கையில் இருக்கிற சுகதுக்கங்களுக்கு என்ன மதிப்பு இளமைக்கும் முதுமைக்கும் என்ன மதிப்பு லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் என்ன மதிப்பு வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன மதிப்பு பந்தத்துக்கும் முக்திக்கும் என்ன மதிப்பு ஓன்னதும் கிடையாது மதிப்பே இதை புரிஞ்சுண்டு வாழணும் இந்த உலகத்தில் இதுதான் படகு நீரில் வாழ்வதை போன்று நீரில் இருப்பதை போன்றது புரிஞ்சுண்டு இதில் இருக்கும் அவ்வளோதான் ஆக இந்த மந்திரங்களை பூர்த்தி பண்ணுறோம் பண்ணிட்டோம் ஆக அந்த எல்லாமே அந்த நிமித்த காரணத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கிறது இந்த சிருஷ்டியே இந்த நிமித்த காரணத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறது இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அதாவது இருந்தாலும் இந்த துவைத்த திருஷ்டி பலமாக இருக்குது அனுபவம் ரொம்ப ஸ்ட்ராங் பிரபலம் பிரபலம்னா என்ன பிரகர்ஷேன பலம் மிகவும் வலிமை வாய்ந்தது துவைத்தம் அத்வைதம் ஸ்ட்ராங்காக இருக்கா துவைத்தம் ஸ்ட்ராங்காக இருக்கா அத்வைதத்தை ஐம்பது வருஷம் படித்தப்புறமும் அத்வைதத்தை ஐம்பது வருஷம் படித்ததுக்கு அப்புறமும் கேட்டு பாருங்களேன் படித்தவங்கள்ட்ட துவைதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துங்கிறான் காரணம் எங்கே வீக்னஸ்ஸு வீக்னஸ் வந்து சாஸ்திரத்துலையா நம்மக்கிட்டையா சாஸ்திரத்துக்கு இல்லையா இல்லை சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்த குருக்கிட்டேயா இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்டேயா ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கே வெளிச்சம் ஆக துவைத்தம் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால துவைதமாகவே சிலதெல்லாம் பேசின்னு இருப்போம் எப்போ நம்ம அத்வைதத்தை சிந்தனை பண்ணுறோங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும் ஆகையினால் இந்த இந்த இடத்துல நிமித்த காரணங்கிறது கடவுளுக்கு பயந்து தான் சூரியன் உதிக்கிறார் கடவுளுக்கு பயந்து தான் நெருப்பு சுடுறது கடவுளுக்கு பயந்து தான் இந்திரன் வந்து மழையை பொழிய வைக்கிறான் கடவுளுக்கு பயந்து தான் யமதர்மராஜா ஓடி ஓடி உடம்புலேருந்து ஜீவனை பிரிச்சுட்டுருக்கார் இது துவைத்தமாக தெரிகிறதா அத்வைதமாக தெரிகிறதா க்ளீன் துவைத்தம் யாரோ ஒருத்தருக்கு இப்போ வந்து போலீஸுக்கு பயந்து தான் மனுஷன்லாம் வந்து திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனைனா போலீஸ் பெரிய வேன் வேனாக வந்து இறங்கிச்சின்னா என்ன பண்ணுவான் எல்லோரும் ஒரு இடத்துல ஏதோ கலவரம் நடக்கிறது கலவரம் நடக்கிறது வந்து போலீஸ் வந்து ஒரு பத்து பதிஞ்சு வேனில் மடமடன்னு வந்து இறங்குறாங்க கண்ணீர் புகை குண்டுகளோடு எல்லாம் வந்து இறங்குறாங்க எல்லாேருக்கும் கொஞ்சமாக பயம் வருமா வராதா வரதான் செய்யும் அதுக்கு நான் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப ஓவராக எல்லாம் பிரச்சனை பண்ணினா போலீஸ் வந்து நிற்கும் அப்போ போலீஸுக்கு பயந்து மனுஷன் அப்புறம் உயிருக்கு பயப்பட அந்த என்னது செத்து என்ன பண்ணுறது அடி இடி விழுந்துட்டா என்ன பண்ணுறது அது ஒரு இயற்கையாக ஒரு பயம் இருக்குது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் இருக்கு வந்துப்பான் அதெலாம் அந்த ஞானமும் கிடையாது அதனால் வந்து அந்த நேரத்தில் எப்படி இருப்பான் அகம் அபயஸ்வரூப்பஹா அப்படின்லாம் அங்கே பண்ண முடியும் அதனால் இந்த எல்லாமே இந்த பிரபஞ்சம் இந்த மாயப்பிரபஞ்சம்தான் இது மாய பிரபஞ்ச மாய மாயா காரியம்னு சொல்லுவோம் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லுவோம் ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் சில சமயம் மாயா ஆஸ்பெக்டில் பேசுவோம் சில சமயம் ஈஸ்வர சிருஷ்டின்போ நம்மளே என்ன சொல்லுவோம் சில சமயம் எல்லாம் இறைவனுடைய அருள் அப்படிம்போம் சில சமயம் என்ன சொல்லுவோம் எல்லாம் மாயப்படுத்துகிற பாடியா அப்படிம்போம் எது கரெக்டு மாயை எப்படி படுத்தோம் ஈஸ்வரன்லாம் மாய்க்கு படுத்த முடியுமா அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் மம மாயாரு கிருஷ்ணர் சொன்னார் தெய்வி மாயா ஏஷா மாயா மம குணமயி மாயா தெய்வி ஹேஷா குணமயி மம ஏஷா மாயான்னு அர்த்தம் மாயை புரியறது தான் புரியலையான்னா புரியாம மாட்டின்னு மாயை வந்து ஏஷா மாயான்னு நீ அனுபவிச்சுட்டு இருக்கியே இந்த உடம்பெல்லாம் மாயிக்கம் சமஸ்கிருதத்தில் அது பேர் மாயிக்கம்னு பேர் கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமோ மாயாவி கடவுளுக்கு ஒரு பேர் மாயாவி ஆக இது மாயிக்கம் ஷரீரம் மாயிக்கம் மனஹா எல்லாம் மாயா காரியம் தெய்வி மாயா தெய்வீ மாயான்னு சொன்னால் தெய்வீகமான மாயை தெய்வீகமான மாய்தான் ஈஸ்வரன்ட்டு இருந்து எல்லாத்தையும் இரவல் வாங்கிட்டு ஈஸ்வரனே மறைச்சிடும் தெய்வீ மாயா ஏஷா மாயா குணமயி மாயா அப்புறம் வந்து என்னதுன்னா காலம்புற அஞ்சு மணிக்கு தமோமயி மாயா தமோமையி மாயாவா சத்துவமையை மாயாவா காலம்புற அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கேட்குறேன் சும்மா கதை விடாங்க சவம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சால் தானே குணமையீ மாயா ஆளை பொறுத்து இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் அது ஜாதக விசேஷம் மாதிரி தான் அதுவும் எல்லாம் அதோடய தாரதமியத்தில் தானே வண்டி ஓடுறது சத்தஸ்வரத்தில் ராகங்கள் அமைஞ்சிருக்கிற மாதிரி இந்த மூணு குணத்தினுடைய தாரத்தமியம் தானே ஒரு ஒருத்தரும் எல்லா வஸ்துக்களும் தானே குணமயி மாயா மமமாயா துரத்தையா மாயா ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த மாயை மாயை பார்த்துட்டே இருப்போம் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பழைய காலத்து வீட்டில் எல்லாம் மூணடி உயரத்துக்கு நிலவாசல்லாம் வச்சிருப்பான் அவன் வந்து இங்கே குனிஞ்சுக்கு ஏதாவது இடிச்சிக்கப்படாது நினச்சிட்டு போய் கரெக்டாக அடிச்சுட்டுருவான் அதனால் மாய மாயன்னு சொல்லிட்டு இருப்போம் மாயில் மாட்டின்டுவோம் அதுதான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க மாம மாயா தெய்வீ மாயா குணமயி மாயா ஜெய்சாமாயா அப்புறம் வந்து என்னென்னா கிருஷ்ண சூராஜ் மாமியே தப்பிக்க முடியும்கத்துக்கு <laughs> ஆனால் சாதாரணமாக வாச்சியார்த்தம் பார்த்தா என்ன கடவுளேன்னு சரணாகதி பண்ணுறவனுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன தோணுது ஏன்னா தத்துவார்த்தம் என்னவா இருக்குன்னா மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாம்கிறது என்னைனார் என்னைன்னா என்னது என்னை ரெண்டு சுழினாவா மூணு சுழினாவா என்னைனா என்ன எண்ணெய் மாமேவ மா ஏ என்னைன்னு சொல்கிறவோ அந்த எண்ணெய்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சைத்தன்யம் யார் சைத்தன்ய தத்துவத்தை தெரிந்து கொள்கிறானோ ஏ பிரபத்தியந்தேன்னா ஞானம் இது பிரபத்திகி ஞான நாம ஞானம் ஏதாம் மாயாம் தே தரந்தி அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள் இந்த கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் எத்தனையோ ஸ்லோகம் இருக்குது அதில் இது ஒன்று தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே ஆனால் இது ஒரு சுலபமாக முடியுமான்னா பகூ நாம் ஜென்மநாமந்தே நிறைய கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நிறைய ஜென்மாவில் நிறைய க்ளாஸ் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஓ இது புரியும் புரிஞ்சதுக்கப்புறம் அதில் நிற்கணும் படிச்சுட்டு இருக்கணும் ஆகையினால இந்த மூணு மந்திரமும் நம்ம புரிஞ்சு கொ புரிந்து கொண்ட விஷயம் பிரம்ம ஜகத்த ஜெகதகா அபிந்த நிமித்தோபாதான காரணம் அது புரிஞ்சுக்கணும் எல்லாம் அது கட்டுப்பட்டு தான் இருக்குது இந்த சம்சார மயமான இந்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கு துவைத்த மயமான இந்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கு மூலம் மாயா சகிதம் பிரம்ம கேவல மாயையும் இந்த சம்சாரத்தை உண்டு பண்ண முடியாது கேவல பிரம்மமும் இந்த சம்சாரத்தை உண்டு பண்ண முடியாது தனி பாம்பும் பிரச்சனை இல்லை தனி கயிறும் பிரச்சனை இல்லை கயிறு பாம்பு தான் அப்படி வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் இல்லை மாயா மாயா சகிதம் பிரம்மா அதனால் வந்து மாயையை பிரதானமாக சொல்கிறதும் உண்டு ஈஸ்வரனை பிரதானமாகவும் சொல்கிறது உண்டு எப்படி பேசுகிறோங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும் எப்படி உபதேசம் நடந்து கொண்டிருக்கு இந்த உபதேசத்தில் என்ன மாதிரி அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்தாதான் புரியும் சரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அடுத்ததுக்கு போய்ட்டேன் அடுத்த மந்திரத்துக்கு போகிறேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு என்ன பண்ணணுமா உனக்கு கிடச்சிருக்கிற அற்புதமான ஒரு சான்ஸ் இந்த மனுஷென்மா அதாவது இந்த மனித பிறவியில் தான் நமக்கு எல்லாருக்கும் இந்த தன் உணர்வுங்கிறது இருக்குது நீங்கள் வேணால் பாருங்களேன் ஏதாவது இந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ குதிரைக்கோ இன்னொன்று ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு எதாவது காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வருதா அதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து வச்சுங்களேன் இன்னி காலம்பறை அங்கே கோபூஜை நடக்கிறது பார்த்தியா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசுறதா எனக்கும் ஒரு நாள் பண்ணுவாங்கல்ல பூஜை அப்படின்னு கண்ணுக்குட்டி கேட்கறது மாட்டுக்கிட்ட உனக்கு பூஜை உன் கூட நான் நிற்கிறேன் எனக்கும் ஒரு நாள் பண்ணுவாங்களான்னு கண்ணுக்குட்டி கேட்கறது மாட்டுக்கிட்ட அப்படிலாம் கேட்குமா நீங்கள் தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்க என்ன பார்த்து அதாவது மாடும் கண்ணுக்குட்டிக்கும் அதுக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன பூஜையெல்லாம் நடக்கிறது மரியாதை நடக்கிறது எல்லாரும் நம்மளை சுற்றுறாங்க பாத்தியா நம்மளை சுற்றுற நிலைமை வந்துட்டான் பார்த்தியாவும் அப்படின்லாம் சொல்கிறதா அது ஒன்றும் காம்ப்ளெக்ஸே இது கிடையாது நமக்குத்தான் இது நமக்குத்தான் எத்தனை அபிமானங்கள் ஒரு அபிமானமா ரெண்டு அபிமானமா எத்தனை விதமான அபிமானங்கள் எப்பப்போ எப்படி உருவாகும்னே தெரியல அத்தனை விதமான அபிமானங்கள் நமக்கு இருக்குது ஏன் இருக்குன்னு தெரியல அது நீக்கணும் அவ்வளோதான் இந்த அபிமானத்தை அத்தனை இருக்குங்கிறது தெரிகிறது புத்தி வேற இருக்கு அதனால் நமக்கு வந்து ரொம்ப என்னது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விஷயத்துக்கு சென்சிட்டிவ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது இந்த வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அங்கே ஜாதி பற்று ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பாருங்கோ என்ன இங்கே வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் காஸ்மோபாலிட்டன் இங்கே போய் இங்கே போயெல்லாம் சொல்லலாம் நீங்கள் போய் வில்லேஜுக்குள்ளே சொல்லி பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு கம்யூனிட்டி இருக்குன்னு நான் சொல்லலை அவங்களுக்குள்ளேயே தாரதமியம் இருக்குது அவங்கள இல்லைல்லப்பா நீங்களே சும்மா உடம்பு தான்ப்பா எல்லாரும் ஒன்று தான் உண்மையிலேயே எல்லாம் சைத்தன்யம் என்ன எல்லாம் வந்து ஒன்று தான் பார்த்தியா அவனுக்கும் மனசு இருக்குது அவனுக்கும் சுகதுக்கம் இருக்குது உனக்கும் சுகதுக்கம் இருக்குது ஆத்ம உபம்மேனு சர்வற்ற சமம் பசதி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமோமதா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்காரப்பா அப்படின்னு சொன்னான் முதல்ல இந்த ஆடை துரத்துறாமா ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் வேணும் அந்த ஜாதி அபிமானம் வேணும் அதை வச்சு தான் அந்த ஊரே ஓடின் இருக்கு ஜாதி பற்று அதை பற்று இந்த பற்ற வச்சு தான் ஊரே நடத்தின்னு இருக்காங்க இங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு தலைவருக்கே தகுதி போயிடும் அவர் விடுவாரா தலைவர் ஒரு ஒரு ஜாதிக்குன்னு உள்ள தலைவர் அதை என்ன விட மாட்டார் பிடிச்சிப்பாரது அதை வச்சு தான் அவங்க வண்டியே ஓடின்ட்டுருக்கு எதுக்கு சொல்கிறோம்னா அவங்களுக்கு அது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக நாங்கள் காலங்காலமாக இப்படித்தானே இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க இதே குரூப் வந்து அங்கே சிட்டிக்குள்ளே போயிட்டால் அதோடு மிங்கில் ஆகிடுவாங்க மாறி எதுக்கு இதை சொல்கிறோம்னா இந்த செல்ஃப் கான்சியஸ் இந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் இருக்குது இந்த மனுஷ ஜென்மாவில் தான் அது இருக்குது மனுஷ ஜென்மாவில் தான் இந்த வாய்ப்பும் நமக்கு இருக்குது எது என்ன வாய்ப்புன்னா இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கான வழியும் இந்த ஜீவனுக்கு இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரமில்லை மனித பிறவியில் இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம் இந்த வாழ்க்கை நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பிறவியில் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் இப்படி சாதாரண ஒரு அர்த்தம் சொல்கிறேன் இது பொதுவாக நமக்கு வந்து இந்த ஆத்மாவுக்கு பல பிறவிகள் உண்டுங்கிறதான் முக்கியமான விஷயம் அதுக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படுறோம் பயப்படணும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேங்கிற வார்த்தையை நாம் ரொம்ப ரொம்ப சத்தியமாக நினச்சி வாழணும் ரெண்டு தான் வாய்ப்பு ஒன்று அடுத்த பிறவிக்கில் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை இப்போவே செய்யணும் அதை தான் சாஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்குது நீ இப்போ எப்படியோ இருந்துகிட்டு போ ஓன் ஜாதகம் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் இனிமே உனக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லித்தரேன் அப்படிங்கிறது அதை தான் நம்ம ஏற்றுக்கிறோம் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகார உபாய சாதன பிரகாசன பரஹா வேதாகாங்கிறார் சங்கராச்சாரர் அதாவது நமக்கு பரலோக்கம் பரலோக்கம்னா அடுத்த சரீரம் இல்லாட்டி இந்த கால இந்த வாழ்க்கையிலே பிற்கால வாழ்க்கைன்னு கூட எடுத்துக்கலாம் நீ இப்போ என்னவோ கஷ்டப்படுற அதை பற்றியனும் கவலைப்படாத இனி வர்ற வாழ்க்கைக்கு பிற்கால வாழ்க்கைக்கு உன்னை நல்லா தயார்படுத்திக்கும் பிற்காலத்தில் நீ துன்பம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு அதுக்கு நான் வழி சொல்லித்தரேன் அது இந்த உடம்புலையாக இருந்தாலும் சரி வேறு உடம்புக்குள்ளே பூந்தாலும் சரி இன்னொரு வழி இருக்குது என்ன வழின்னா உடம்பே எடுக்காமல் இருக்கிற வழி இருக்குது ஜென்மாவே இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குது ஆ ஒன்று தர்மத்தை கடைப்பிடிச்சு அடுத்த ஜென்மாவுக்கு துக்கம் சுகத்தை அடையறத்துக்கு வழியைப் பார் இல்லை இப்போவே ஞானத்தடைஞ்சு இங்கேயே நீங்கள் அடுத்த ஜென்மாவே இல்லாமல் இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ரெண்டு வழி சொல்லி தரேன் அதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்குறது ஆகா இந்த நாலாவது மந்திரம் என்ன சொல்ல போகிறதுன்னு கேட்டால் மனுஷிய ஜென்மாவை அர்த்தகாம தர்மங்கள்லேயே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அர்த்தகாம தர்மங்கள்லேயேங்கிறேன் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோ அதாவது மனித பிறவியை பொருள் இன்பம் துய்ப்பதற்காகவும் புண்ணியங்களை செய்வதற்காகவுமே மட்டுமே இதை பயன்படுத்திவிடக்கூடாது நிச்சயமாக இந்த மனித பிறவியை பிறவி இல்லாத தன்மைக்கு பயன்படுத்தி வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்ல போகிறது யமதர்மராஜா இதை சொல்கிறார் என்னத்துக்குப்பா மறுபடி மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும் வேண்டவே வேண்டாமே அப்படின்னு நாலாவது மந்திரம் படிக்கலாம் இக சேதோம் பிரரீர்து கல்பத்தை இகத்ரீர தத்சர்க்கேஷு லோகேஷு ஷரீரத்வாய கல்பத்தே இந்த மனித உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உயிர் உடல்கள் எடுக்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டுவிட வேண்டும் அதுதான் விஷயம் அதனால் நேரத்தை வீணடிக்காத கண்ட கண்ட விஷயத்துல எல்லாம் மனசை செலுத்தாதே பணத்தை பற்றியே தியானம் பண்ணாதே விஷய சுகத்தை பற்றியே தியானம் பண்ணாதே ஒருபடி மேலேயே போகிறேன் நீ புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்புறம் புண்ணியத்தையும் ரொம்ப யோசிச்சுருக்காது மோட்சத்தை பற்றி சிந்தனை பண்ண பண்ணின புண்ணியத்தெல்லாம் பண் புண்ணியம் பண்ணினதுக்கப்புறம் தான் இது புரியும் எல்லாட்டியுமே புரியாது ஆ புண்ணியத்தான் கொஞ்சம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் புண்ணியம் ஒன்றும் விட போகிறது இல்லை பண்ணுற புண்ணியமெல்லாம் உலகத்துக்கு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா நைவத்தசிய கிருதே நார்த்தா நான் கிருதே நேக கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்தவியப்பாசிரயா அர்ஜுனா ஞானிக்கு கர்மம் நஷ்டமும் இல்லை ஏன்னா அவன் யாரையும் சார்ந்திருக்கிறது இல்லை அவன் உடம்பு மனசே அவன் சார்ந்திருக்கிறது இல்லை எஸ் ஆத்மரத்திரேவ சாத் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன்னேவச்ச சந்தோஷ்ட தசிய காரியம் நவீத்திய எதுக்கு இதை சொல்கிறோம்னா புண்ணியத்திலிருந்தும் விடுபட சொல்ற சர்வ தர்மான் பரித்யஜ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லுவோம் இதனால்தான் முதல்ல இதை சொல்லி தருதில்லை எப்போவுமே பக்தி தியர்மம் இதையே சொல்லின்ட்டு இருப்பாங்க அத்வைதமெல்லாம் நிறைய பேர் புரியாது புரிய தப்பாக புரிஞ்சுன்னுட்டான்னா விபரீதமாகிடும் அதனால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி துவைத சாஸ்திரத்தை சொல்லித்தர் தான் அத்வைத்த மடங்கள்லாம் கூட துவைத சாஸ்திரத்தை அதிகமாக சொல்கிறதில் தான் கவனம் செலுத்துகின்றன ஏனென்றால் ஏனென்றால் ஜனங்களுக்கு தகுதி இல்லாமல் அத்வைதத்தை சொல்லக்கூடாது என்பதற்காக அதனால தான் எப்போவுமே விவகாரங்கள் எல்லாம் அழகாக துவைத தர்ம விவகாரம் அதனால் அது மாத்திரம் இல்லை அதுவும் மாயிக்க விவகாரம் வித்யா மாயிக்க விவகாரம் அது ஒன்றும் கஷ்டமும் இல்லை ஆனால் அதே சமயம் அதுலேயே இருந்துருப்பா அதை சத்தியம்னு நினச்சிட மாட்டோம் மாய்கம் மாயிக்கந்தான் மித்திய மித்திய தான் அதை போய் சத்தியம்னு சொல்ல மாட்டோம் அதுதான் சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது துவைத சித்தாந்தம் அத்வைதிகள் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இது சத்தியம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ஒழுங்காக பண்ணுவோம் கொஞ்சம் கூட பிசகமாட்டோம் தர்மசாஸ்திரத்தை கொஞ்சம் கூட மீற மாட்டோம் ஈஸ்வர பக்தியை விடமாட்டோம் எல்லாம் பண்ணின்னு இருப்போம் ஆனால் இதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணின்னு இருக்கோமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சத்தியம் கிடையாது ஒழுங்காக இருந்துட்டு அது உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ இது வேணும் எல்லாம் உண்மை இல்லை ஆனால் உண்மைங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரே வஸ்து இதுக்கு அது உண்மைன்னு சொல்லிட்டு போகலாம் உண்மை இல்லாத எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும் உண்மை இல்லாத உண்மை இல்லை அது என்னதான் அழகாக இருந்தாலும் சரி எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி உண்மை இல்லைன்னா உண்மை இல்லை மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஷரீரஸ விஸ்ரஸகா பிராக் ஈக ஈகன்னு சொன்ன சங்கராச்சாரிய சொல்றார் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இகன ஜீவன் நேவ இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி கதையெல்லாம் பேசி இப்படியே பொழுத போக்கின்றிருக்கிற இந்த வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு கருத்துன்னு சொல்கிறார் விஸ்ரசகா பிராக் விஸ்ரசகா பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரஸகா பிராக்னா நிறைய இந்த சரீரம் அழிவதற்கு முன்னமேயே இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த சரீரம் அழிந்து போவதற்கு முன்னமேயே ப்ராக்னா முன்னால் கீதையிலேயும் ஒரு ஸ்லோகம் இருக்குது அங்கே ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர் அதாவது சக்னோதீஹைவய்சோடும் பிராக்ஷரீரவிமோக்ஷனாத் காமக்ரோதோதவம் வேகம் ச யுக்த சசுகீ நரஹா எவனொருவன் இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாலேயே ராகத்வேஷம் காமக்ரோதத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்கு முடியக்கூடியவனாக மனிதன் விருப்ப வெறுப்பை அழிக்கிறான் மெய்யறிவால் விருப்ப வெறுப்பை கொள்ளுகிறான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் அறிந்து அவற்றை நீக்குகிறான் காமக்ரோத உத்பவம் வேகம் சோடும் இருக்கு மேல ஒன்று சொல்ற அதாவது शरीरस्य விச்ரசா பிராக்கு இந்த உடம்பை விடறதுக்கு முன்னாலேயே இக இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது போத்தும் அசகச் சேத் போத்தும்னா उपादान कारणमान இந்த அபிநிமித்த உபாதான காரணமான பிரம்மத்தை விவர்த்தோபாதான காரணமான பிரம்மத்தின் மீது கற்பிக்கப்பட்ட அபிநிமித்தோபாதான காரண பிரம்மத்தை இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் அர்த்தம் பிரம்மத்தை நன்றாக அறிகிறவன் மெய்ப்பொருளை உணர்கின்றவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான் விவர்த்தோபாதான காரண பிரம்மத்தை விவர்த்தோபாதான காரணத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற அபின்னிமித்தோபாதான காரணம் பிரம்மத்தை பிரம்மத்தை அறிந்து கொள்ளும் சக்தி உடையவனாக இருக்கிறானோ அசக்கத்துன்னு போட்டுக்கார் அந்த வள்ளுவர் சொல்ற மாதிரிதான் புரிஞ்சுக்கிட்டா புரிய புரிய பேருக்கு சிரமமா இருக்கு சுவாமிஜி இந்த கடோபரிஷத்தை நிறுத்திட்டு கைவில் நவநீதம் சொல்லுங்களேன் ஒரே சமஸ்கிருதம் கடவுடாவா இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் படித்து உருப்படுற மாதிரி தெரியல யாருக்கு புரியறதோ புரியட்டும் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு எனக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் ரகுவம்சத்தை நிறுத்திவிட்டு கைவல்ல நவனியை தான் சொல்லக்கூடாதா என்ன அதாவது கொஞ்சம் தர்மசாஸ்திரம் தெரியணும் அதுக்கு தான் இந்த மாதிரி காவியங்கள்லாம் சொல்கிறோம் இப்போ வந்து காவியத்தில் வந்து அந்த கதை சொல்கிற மாதிரி நிறைய தர்மங்கள் சொல்லின்னு இருக்கோம் நம்ம கதையைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது கதையிலிருந்து இக்கதையிலிருந்து நீ அறியும் நீதியாது அதைத்தான் பார்த்துட்டே இருக்கணும் நீதி தான் வரப்போகிறது இப்போ பாருங்கள் இந்த பசுமாடு வந்து இப்போவே நான் ஒன்று அனுகிரகம் பண்ணிட்டேன் நீ வந்து இலையை எடுத்து என்ன இடத்துல பாலை கறந்து சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லியாச்சு அனுகிரகம் பண்ணி ராஜா என்ன பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் நீதியே உட்கார்ந்துருக்கு அது மாதிரி நீதி இடையிலடையில் வரும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் காவியங்கள்லாம் சொல்கிறது அதெல்லாம் எப்படின்னா மருந்தை தேனில் குழைச்சி கொடுக்குற மாதிரி கதைங்கிற தேனில் நீதி சாஸ்திரங்கிற மருந்தை குழைச்சி கொடுக்கறது மருந்தில் தேனை குழைக்கிறதோ தேனில் மருந்தை குழைக்கிறதோ வச்சுக்கணும் எப்படியோ குழைச்சி கொடுக்கணும் நம்ம தேனுக்காக மருந்தை சாப்பிட்ற மாதிரி தேனை சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு மருந்தை சாப்பிடுவோம் நாம் ரகுவம்சத்தை படிக்கிறோம் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது சொல்லிக் கொடுக்குறதுலையும் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதுலையும் இருக்குது ரொம்ப நேரம் க்ளாஸ் எடுத்து ஜோக்கெல்லாம் ஜோக்கெல்லாம் ஞாபகம் சப்ஜெக்ட்டை விட்டுருவாங்க எல்லோரும் க்ளாஸில் சொன்ன ஜோக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் சப்ஜெக்ட்டு போய்டும் அதனால தான் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு ஜோக்கு சொல்கிறதும் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு என்ன ரிலாக்சேஷனாக இது இது எஜுகேஷனாக ரிலாக்ஸேஷனாக கிளாஸ் செஞ்சு ஜோக்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் என்ன சீரியஸாக படித்தா அது எஜுகேஷன் அது என்னம என்னென்ன அது சீரியஸாக சொன்னால் தூக்கம் வந்து விடுறது ஜோக் அடித்தா அது ஒரு மாதிரி ஆகிடுது ரெண்டும்ங்கிட்டான இருந்தால் என்ன பண்ண இப்படியோ சமாளிக்கணும் ஆனால் ஷரீரஸ விஸ்ரஸகாப்பாக்கு ஈக போத்தும் போத்தும்னா பிரம்ம போத்தம்னு அர்த்தம் பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு இயலுமானால் இயலுமானால் அசக்கச்சேத்தினா நடத்தம் இயலுமானால் அப்படின்னா நடத்தோம் இயலுமானால் தானே சொன்னார் முடியலைன்னா விட்டுள்ளாம் இல்லையான்னா இல்லைன்னா மறுபடியும் ஜென்மாவாக வரும் வேற ஒன்றும ஒன்றுமே இருக்காது அடுத்த பிறவி பிறப்ப எனக்கு தெரிஞ்சு தெரிகிறது ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு படைப்புக்கு அப்புறம் எப்படி ஒரு நாலஞ்சு படைப்புக்கு அப்புறம் உனக்கு வந்து ஒரு மனித ஜென்மா இருக்குதுன்னு ஒரு தெரிகிறது லேசாக அப்படின்னா வளர வேண்டாமோ பயப்பட வேண்டாமோ இன்னும் நாலஞ்சு படைப்புக்கு பிறகு இந்த சிருஷ்டியே இப்போ பட பாடுபடுறது அப்புறம் இன்னும் நாலஞ்சு சிருஷ்டிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சிருஷ்டியில் உனக்கு ஒரு ஜென்மாக கிடைக்கும் அதில் ஒரு மனுஷென்மாக கிடைக்கும்னா எதுக்கு இன்னும் எனக்கு அவ்வளோ போஸ்ட்போன் பண்ணுவானே இன்றைக்கே மோட்சம் அடையிறதுக்கு வழியை பார்க்க வேண்டியதானே மோட்சத்தை எதுக்கு போஸ்ட்போன் பண்ணணும் இவ்வளோ ஆனந்தம் நிம்மதி இப்போவே கிடைக்குங்கிற போது இது எதுக்கும் ஈடு கிடையாது அர்த்தத்துக்கோ காமத்துக்கோ தர்மத்துக்கோ எதுக்கும் எத்தனை புண்ணியத்துக்கும் இது ஈடு கிடையாது அப்பேற்பட்ட ஞானம் ஆகா பிரம்மஜானம் அந்த பிரம்மஜானத்தை பெறுவதற்கு முயலும் முயல வேண்டும்ன்னு அர்த்தம் இயலுமானால்னன்னு அர்த்தம் அந்த இயலும்படி பண்ண வேண்டும்னு அர்த்தம் முயற்சிக்க வேண்டும் விடக்கூடாது கடோபனிஷத்தில் கேணோபனிஷத்தில் இப்படி ஒரு மந்திரம் இருக்குது இங்கேயே நீ அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கை பயனுள்ளது இல்லையென்றால் உன் வாழ்க்கை பெரும் நஷ்டமாகிவிடும் எச்சரிக்கை பண்றது கேனோபனிஷத் இகச்சேத் அவேதி தத சத்யம் அங்கு இகந்த ஆரம்பிக்கிறது இகச்சேத் அவதி தத சத்யம் அஸ்தி நச்சேதிஹா வேதீன் மகத்தீ விநஷ்டி பூதேஷு அதே மந்திர அது மாதிரி அங்கின்னு சொல்லிருக்கு ஆக தெரிஞ்சுட்டா என்ன சம்சார பந்தனாத் நிமுட்சியத்தை சப்ளை பண்ணிக்கணும் மந்திரத்தில் எவன் ஒருவன் இந்த உடலை உகுப்பதற்கு முன்னமேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பரம்பொருளை நன்கு தெரிந்து கொண்டு விடுவானே ஆனால் அவன் நிச்சயம் இந்த பிறப்பு இறப்புச் சுழலிலிருந்து விடுபட்டு விடுவான் இல்லை என்றால் அடுத்தது இல்லை என்றால் ந போத்தும் அசக்சேத் தெரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு சொன்னாலும் எனக்கு புரியவில்லை அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்னத்தை இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை எத்தனை ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த லௌகிக்க வித்தையை கற்றுக்கிறதுக்கு எத்தனை பண செலவு இன்ஜினியரிங் காலேஜுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து படிக்கிறாங்க அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கொடுக்குறாங்க மெடிக்கல் சயின்ஸுக்கு கொடுக்குறாங்க ஏகப்பட்ட இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து படிக்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை கொடுத்து படிக்கிற எந்த வித்தியையும் மனசுக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்கறதில்லை நிறைவை தராத கல்விக்கு ஏகப்பட்ட பொருட்செலவு பொருளையும் இன்பத்தையும் தருகின்ற புண்ணியத்தை தராத நிறைவை தராத லௌகிக வித்தைக்கு உலகியல் கல்விக்கு ஏராளமான பொருட்செலவு நேர வாழ்க்கையின் பெரும் பகுதியை கொடுக்கிறார்கள் ஆனால் என்ன சொல்கிறது எப்பொழுதும் நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த வித்தையைக்கு பொருள் வாஸ்தவமாக தேவையில்லை அந்த கல்விக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறான் ஆனால் பிரயோஜனம் இல்லை சும்மா உடம்பை காப்பாற்றுற வித்தியது அது தேகாத்ம சம்ரக்ஷண வித்தை இல்லையா அந்த விஷயத்தைய கொடுத்து என்ன பண்ணுறது தேகாத்ம சம்ரக்ஷண வித்ய இந்த லௌக்கிக வித்தியெல்லாம் என்ன உடம்பை காப்பாற்றலாம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் இந்த உடம்பை நல்ல வசதியான வீடு கட்டலாம் நல்ல பங்களா கார் வச்சுக்கலாம் கம்ஃபர்டபுளாக இந்த சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு பணம் நிறைய கிடைக்கும் ஆனால் நிம்மதியை மாத்திரம் கிடைக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்காது எல்லாத்துலேயும் நடந்துன்னு இருக்காது ஆனால் நிறை இது இருந்துதுன்னு வச்சோம்ல எல்லாம் வரும் அதுதான் ஆச்சரியம் ஆனால் எந்த வித்தியும் இருந்தால் தர்ம வித்தியையும் பிரம்ம வித்தியையும் இருந்தால் இதெல்லாம் அவாந்தரம் தானாக வரும் ஏன்னா இவனுக்கு உற்சாகம் குறையாது யார் கிட்ட தர்ம வித்தியையும் பிரம்ம பிரம்ம வித்தியை விடுங்க ஈஸ்வர பக்தியும் இருக்கிறதோ அவனுக்கு உற்சாகம் குறையாது ஏன்னா அவன் ஜீவாத்மாவுக்காக உழைக்கிறான் தேகாத்மாவுக்கு பிரயோஜனம் தானாக வந்துடும் ஆனால் தேகாத்மாவுக்காக உழைச்சான்னா ஜீவாத்மா நிம்மதி இதுதான் நடக்கிறது சரீரத்துக்கு தேகாத்மாவுக்காக உழைச்சா எல்லாம் இந்த உடம்புக்கு தானே நம்ம லேண்டெல்லாம் எதுக்கு இந்த உடம்புக்கு இந்த பேங்கில் இருக்கிற பணமெல்லாம் எதுக்கு இந்த உடம்புக்கு தானே இந்த உடம்புக்கு இல்லாட்டி இன்னொரு உடம்புக்கு அது வந்து தர்மத்துக்காகவோ மோக்ஷத்துக்காகவோ இந்த மாதிரி இதுக்காகவோ பயன்படுத்துகிறோமா சங்கராச்சாரியா சொல்கிறார் பணமெல்லாம் எதுக்குன்னா நல்ல காரியங்களை பண்ணுறதுக்குங்கிறார் நல்ல காரியம் பண்ணால் என்னாகும்னா தப்பானதெல்லாம் போயிடுங்கிறார் தப்பானதெல்லாம் போயிடுத்துன்னா என்னென்னா புத்தி தெளிவாக இருக்குங்கிறார் புத்தி தெளிவாக இருந்தால் என்ன பிரயோஜனம்னா மெய்ஞானம் மெய்யறிவு வரும் அப்போ என்னென்னா ஆனந்தம் தான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் எதிலிருந்து அடைஞ்சிட்டோம்னா எண்ணங்களிலிருந்து சுதந்திரம் அடைந்தோம் நான் அப்படி தான் சொல்லுவேன் எண்ணங்களிலிருந்து சுதந்திரம் எல்லாமே அதில் தானே மாட்டின்ட்டுருக்கு ஆக எண்ணங்களிலிருந்து விடுதலை தன்னுணர்விலிருந்து விடுதலை கிடைத்தது அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸும் வராது நமக்கு யாரையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் நமக்கு அப்படி இல்லையேன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா நானே இல்லையே அப்புறம் நமக்கு அப்படி இல்லையேன்னு ஏன் நினைக்கணும் நான் ஒன்று தானே எனக்கு அப்படி இல்லையே இது அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே எனக்கு இருக்கிற அவனுக்கு இருக்கிற மாதிரி இல்லையே அது மாத்திரம்ல இன்னொரு வேணும் அவன் நான் தானேன்னு சொல்லிடுவோம் இந்த பிரச்சனையெல்லாம் தேர்ந்து போயிடுவேன் சுவாமி இதெல்லாம் கற்பனை தானே கற்பனை இல்லை இதுதான் சத்தியம் நீ வேறே வேறே நினச்சின்னு இருக்கிறதான் கற்பனைன்னு விழுந்து விழுந்து சொல்லிகிட்டு இருக்கோமே நீங்கள் சொன்னாலும் மனசு உள்ளே வாங்கிக்க முடியல ட்ரை பண்ணு அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டுருக்கேன் அழுக்காமல் சளிக்காமல் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம் அடி அடி அடிச்சா பண்ணிட்டு இருக்கும் சொல்ல தத்துவமசி தத்துவமசி தத்துவமசினா அகம் பிரம்மாஸ்மிழுவான் சொல்ல சொல்லிண்டே இருந்தா மோட்சம் கிடைக்கும்னா மோட்சம் எல்லாம் இருக்கட்டும் சுவாமி இந்த கடோபருஷத்துல இருந்து என்னைக்கு மோட்சம் நோக்கி ஒரு மந்திரத்தை இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்களே போத்தும் அசக்சேத் இதை தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆகும்னா தத்தகா பிறகு அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிராக்கெட்டில் போட்டுக்கணும் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு ததா சர்க்கேஷு லோகேஷு சர்கேஷு லோகேஷுன்னா என்ன அர்த்தம் இந்த படைப்பில் இந்த கிரியேஷன்ல மறுபடியும் மறுபடியும் பர தோன்றுகின்ற படைப்புகளில் எல்லாம் அர்த்தம் தோன்றுகின்ற ஒரு ஒரு கிரியேஷன் இந்த கிரியேஷன் முடியறதுக்கே எத்தனையோதான் இருக்கும் இந்த ஒரு கிரியேஷன்லையே எத்தனை தடவை புறக்கணுமோ தெரியாது அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ கிரியேஷன் இருக்கு சம்சா சக்கரம் போயின்ட்டே இருக்கு அதனால சம்சார சக்கரம் சம்சார சாகரம் பிறவி பெருங்கடல் எத்தனை முங்கி முங்கி எந்திரிச்சோமோ தெரியாது ஏன்னா அது என்னென்னா நமக்கு அந்த பயம் வரல ஏன்னா நமக்கு தெரியல ஏதோ இன்றைக்கி வண்டி ஓடின்ருக்குன்னு நினச்சின்னு இருக்கோம் சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு இது வந்ததுன்னு யோசிக்க வேண்டாமா ஏன் எனக்கு இந்த ஜாதகம் இப்போ சனி தேசம் வந்தது அது யோசிக்க வேண்டாம் அது எதுனாலையோ வந்ததுன்னா எதுனால வந்துண்ணா பதவி பூர்வ புண்ணியானாம்னா பதவி பூர்வ பாப்பானாம்னு இருக்குது பதவி பூர்வ புண்ணியம் இந்த ஜாதகம் எழுதுகிற போது ஒரு ஸ்லோகம் அது முத முதல்ல இந்த ஜாதகம் எழுதுகிறாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் எழுதுவான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தை ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு அது எழுதிட்டு தான் எல்லோரும் ஜாதகம் எழுதுகிறாங்க அது எதுக்காக ஜாதகம் எழுதுறேன்னு சொல்லி எழுதுவான் அம்மாவை அம்மாவை ஜனனி ஜன்ம சௌக்கியானம் அம்மாவின் சௌக்கியம் நம்முடைய பிறப்பு அம்மா அம்மாட்டிருந்தானே பிறந்திருக்கும் ஆகையினால அம்மாவுடைய சௌக்கியம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் அதாவது இந்த ஜாதகம் வந்து அம்மாவுக்கு நல்லதை கொடுக்குமா ஜாதகம் எழுதுறது இந்த ஜாதக பத்திரிகை இருக்கே இந்த ஜென்ம பத்திரிக்கையாக அம்மாவுக்கு நல்லதை பண்ணுமா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்புறம் வர்த்தனி குலசம்பதம் இந்த குலத்தினுடைய செல்வத்தை செல்வம்னால் பொருட்செல்வம் மாத்திரம் இல்லை அறிவு செல்வம் பண்புச் செல்வம் எல்லா செல்வமும் நமக்கு பெரியவங்க பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிற ஞானம் பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிற அது என்னது இந்த குணங்கள் பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிற செயல்பாடுகள் அதெல்லாம் வளரும் வர்த்தனி குலசம்பதாம் ஜென்ம சௌக்கியானாம் ஜனனி அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம சௌக்கியானாம் ஜனனி பத்திரிக்கா இந்த பிறந்ததுடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் இந்த பத்திரிக்கை வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்கிறது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் ஜென்ம சௌக்கியானாம் ஜனனி ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்கிறது அப்புறம் குலசம்பதாம் வர்த்தனி ஜென்ம பத்திரிகா ஜோசியத்துக்கு போய்ட்டு பாருங்க இப்போ கடைசியில் எங்கேருந்து எங்கே போயிருக்கேன் பாருங்க அப்போ வந்து குலசம்பதாம் வர்த்தனி ஜென்ம பத்திரிக்கா பதவி பூர்வ புண்ணியானாம் நம்ம முன்னால் பண்ண புண்ணியம் எல்லாம் என்ன அதுக்கான பதவிகள்லாம் என்னங்கிறதையும் இந்த லிக்கியத்தை அதற்காக ஜென்ம பத்திரிகா இந்த ஜென்ம பத்திரிகையானது இந்த ஜாதகமானது இந்த காரணங்களுக்காக எழுதப்படுகிறது நான் எதுக்கு கேட்டேன் என்ன கேட்டேன் ஏன் என்னுடைய ஜாதகத்தில் இப்படி எல்லாம் சுகதுக்கம்னா நீ முன்னால் பண்ணினதுன்னு சொன்னால் முன்னால் எப்போ பண்ணினேன்னு கேள்வி வருமே உனக்கு தெரியாதப்பா இந்த ஜென்மாவில் நீ எத்தனையோ பண்ணினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இல்லையே போன வாரம் நீ முழுக்க முழுக்க என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லை இப்போது ஆகையினால உனக்கு ஞாபகம் இருக்காது இந்த பிரபஞ்ச நியத்தியில் அதெல்லாம் நடந்துன்னு இருக்கு பொறுத்து தான் உனக்கு கிரகங்கள்லாம் நீ பிறக்கிற வேலையில் இங்கங்கே இருக்கு அதுக்கு மறு எதுக்கு சொல்ல வரோம் இந்த விஷயத்தினுடைய சாரம் என்னென்னா அது யோசித்து இதுலேருந்து விடுபட பார்க்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து நம்ம விடுபடணுமே துன்பத்துக்கு காரணம் என்ன இன்பத்துக்கு காரணம் என்ன புண்ணிய பாபங்கள் புண்ணிய பாபம் நான் எப்போ செஞ்சேன் இப்போ செஞ்ச மாதிரி தெரியலையே அது புஸ்தகத்தில் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணால் இந்த இந்த மாதிரி பாவம் பண்ணால் இந்த பலன் அப்படின்னு போட்டிருக்கு புத்தகங்களில் கருட புராணத்துலேருந்து எல்லா புராணத்துலையும் எழுதியிருக்கு இந்த புண்ணியத்துக்கு இதுன்னு இதெல்லாம் நீ இப்போ மாதிரி இல்லையேண்ணா நீ நம்பாட்டி என்ன அது உண்மை உண்மை வியாபாரிக சத்தியம் ஞாபகம் வச்சுக்கோ அதை மறுக்க முடியாது அதுலேருந்து விடுபட்றதுக்கு தான் இந்த வழியை சொல்கிறோம் நீ தெரிந்து கொள்ள முடியவில்லை என சர்க்கேஷு லோகேஷு அதுக்கு தான் சொல்ல வந்தேன் சர்க்கேஷு லோகேஷுன்னா மறுபடியும் மறுபடியும் தோன்றுகின்ற படைப்புகளிலெல்லாம் ஷரீரத்வாய மறுபடியும் ஷரீரத்தை எடுப்பான் ஷரீரத்வாய கல்பத்தை ஷரீரம் கிருண்ாத்தி மறுபடியும் மறுபடியும் உடம்பை எடுக்கணும் அந்த உடம்பு வாழ்க்கையில் வந்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கணும் எத்தனை பிறவி எத்தனை இன்பத் துன்பங்கள் அதுக்காக வேண்டி என்னென்ன ஆகையினால தஸ்மா செங்கராஜேஸ்வரர் எனவே தேர்போர் மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் அதனால் மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடம்பு போகிற இந்த உடம்புலேருந்து ஜீவன் போகிறதுக்கு முன்னாலேயே ஆத்ம ஜியானத்தை அடைஞ்சுடணும் என்பது கருத்து ஆகவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது யமதர்மராஜா என்ன சொல்கிறார் என்றால் இந்த விவர்த்தோபாதானமான பிரம்மனை அபின்னிமித்தோபாதானமான பிரம்மனை கற்பிக்கப்பட்ட அபின்னிமித்தோபாதான பிரம்மனை கற்பனைக்கு ஆதாரமாக இருக்கிற விவர்த்த பிரம்மனை ஆத்மஸ்வரூபமாக அறிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நீ கேள்வி என்ன செத்து போன பிறகு ஒருத்தன் இருக்கானா இல்லையான் தானே கேள்வி இருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இருக்கிறது ஆனால் அந்த ஞாபகத்துக்கும் அந்த ஆத்மா பல அல்ல ஊர் ஆத்மா தான் இருக்குது பிறக்கிற ஆத்மாக்கள் பல என்பது மாயக்கற்பனை ஆகவே பிரம்மம் ஒன்றே உண்மை நீ பிரம்மஸ்வரூபம் நானும் பிரம்மஸ்வரூபம் இதை புரிந்துகொள் என்பது தான் யமதர்மராஜாவோட உபதேசம் ஆகவே இந்த நாலாவது மந்திரம் மனித பிறவியை முக்திக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உபதேசம் செய்திருக்கிறார் எமதர்மராஜா மனித பிறவியை பணம் ஈட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது புல இன்பங்களை துய்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது புண்ணியங்களை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது நிச்சயமாக முக்தி அடைவதற்காகவே இந்த உடலை பயன்படுத்த வேண்டும் உயிரானது இந்த உடலை பயன்படுத்த வேண்டும் மோட்சம் அடைவதற்காக ம அதில் தான் கவனம் ஜாஸ்தி இருக்கணும்னு அர்த்தம் அது ஓடிண்டே இருக்கணும் ஆக இதெல்லாம் அதில் நம்ம கவனம் அதிகமாக சரி அடுத்த மந்திரம் அங்கேயும் தான் சொல்லப்படுகிறது மனித சரீரத்திலேயே இந்த உண்மையை தெரிந்து நல்லது அப்படிங்கிற கருத்தை மறுபடியும் சொல்லுகிறார் யாதரிஷ ததாத்மனி லோக்கேப் தோோக்கே ஷாய்தபிரமோக்கேயே துவனை தா பலோக்கே तथा गंधर्व लोके யாப்ஸு பரீவதே தோகே தபையோரிவிரோக்கே பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா நஜிகேஸ் கேட்ட கேள்வி ரொம்ப உயர்ந்தது அது பயனுள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் நீ மனித பிறவியை நன்கு பயன்படுத்தி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்ரேயஸ் அந்நேயோன்னு தெதைவப் பிரேயஸ்துலேயே சொல்லிவிட்டார் நிறைய விஷயம் அதாவது முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி முற்பகுதி ஒரு பன்னெண்டு மந்திரம் வரைக்கும் பதினோரு மந்திரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதே கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி ஸ்ரேயஸ்பிரேயஸுன்னு விவாகம் பண்ணி சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் நான் திரும்ப அதை பற்றி சொல்லலை அதாவது இந்த ஆத்ம ஞானத்தை எங்கே அடையலாம் எந்த இடத்துல இந்த ஞானத்தை அடையிறது சுலபம் எங்கே அடையிறது கடினம் அப்படின்னு சொல்கிற ஞானத்தை அடையிறதுக்கு நாலு இடம் இருக்கு அதில் எது பெஸ்ட் பிளேஸ் ஞானத்தை அடையிறதுக்கு நாலு இடம் பாருங்க ஞானத்தை அடையிறதுக்கு எது இடம் ஞானத்தை அடையிறதுக்கு நல்ல காலம்னா குரு கோரையில் படிச்சானா ஞானம் வந்துடும்னா சொல்கிறேன்னு இந்த நேரத்தில் உபனிஷத்தை படி அவ டக்குன்னு உனக்கு பிரம்மஞ்ஞானம் வந்துடும் அப்படி சொல்லலாமோ இன்னும் தெரியல சாஸ்திரத்தில் சன்னியாசத்துக்கெல்லாம் கூட முகூர்த்தம் இருக்குது எப்படி கல்யாணத்துக்கு முகூர்த்தமோ மாதிரி சன்னியாசத்துக்கும் முகூர்த்தம்லாம் உண்டு அது மாதிரி இந்த வேதாந்தம் படிக்கிறது ஒரு நல்ல நேரமாக பார்த்து சொல்லுங்களேன் சுவாமிஜி ஒரு நல்ல இடம் நல்ல நேரம் நல்ல குரு மூணு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் நல்ல நேரம் நல்ல இடம் நல்ல குரு நான் நல்லவனாக இருக்கணுங்க மாத்தான் கேட்க மாட்டான் அதை கேட்க வேண்டாமா ஆக எங்கே போனால் இது ஆ இவர் சொல்கிறார் யம தர்மராஜா அழகாக சொல்கிறார் மனித வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வாழ்க்கை இப்போ இருக்குது இது நல்ல சான்ஸ் இப்போ இனி புதுசாக வர்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போவே இருந்துன்னு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல விட இன்றைக்கி இருக்கும் உயிரோடு அதனால் இதில் இருந்துன்னு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து வேதாந்தம் படித்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டால் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி அப்படிங்கிறார் யதா ஆதரிசே ததா ஆத்மனி அப்படின்னு மனுஷலோகேனு போட்டுக்கணும் மனுஷலோகே அதாவது இங்கே மனுஷிய சரீரத்தில் இருக்கிற புத்தின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆத்மனின்னா மனித உடலில் வாழ்கின்ற தன்னுடைய புத்தியில் ஆத்மனின்னு சொன்னால் ஸ்வபுத்தி இந்த இடத்துல ஆத்மனின்னா ஆத்மாவில் அர்த்தம் இல்லை மனதில் அல்லது புத்தியில் பகுத்தறிந்து பார்க்கின்ற சக்தி உள்ள புத்தியில் ஆத்மனி எப்படி கண்ணாடியில் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோமோ அப்படி புத்தியில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அர்த்தம் கண்ணாடி சுத்தமாக இருந்தால் கண்ணாடியில் நம்முடைய நிழல் உருவம் தெரியும் அதே மாதிரி நம்ம மனசு புத்தியை சுத்தமான புத்தியை வச்சிருந்தால் நம்ம புத்தியில் வேதாந்தம் சொல்கிறதெல்லாம் விவர்த்த காரணம்னா என்ன அபிநிமித்தோபாதான காரணம்னா என்ன பிரம்மம்னா என்ன மாயின்னா என்ன ஈஸ்வரன்னா என்ன எல்லாம் அந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் புரியணும் இல்லையா நான்னா என்ன இப்போ கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறோம் உணர்வுங்கிறோம் என்னெல்லாமோ சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த சொற்கள் வந்து நமக்கு விளங்கணுமே உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கால் கரையற்றொன்றை கரை காணலாகுமோ திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கே புறையற்றிருந்தான் புரிசடையோனே இன்னை ஒரு பாட்டு வந்தது இந்திரிய வயம் இறங்கி இறப்பதற்கு காரணமாய் அருணரகில் விழுவேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அரு கண்டேனே எப்படி பாடியிருக்கார் இந்திரிய வயம் இறங்கி இறப்பதற்கே காரணமாய் தினம் செத்து செத்து புழைக்கிறேங்கிறார் இந்திரிய வயம் இறங்கி இறப்பதற்கே காரணமாய் அருண் அருகில் விழுவேற்கு நரகத்தில் விழறேன் தினம் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட என்னை பார்த்து சிவபெருமான் திருப்பரிந்துரையில் இருக்கிறவன் குருந்தம் மேவிய என்ன கோகழியாண்ட குருமணி அவர் என்ன பண்ணார்னா சிந்தைதனை தெளிவித்து என்னுடைய புத்தியை தெளிவு பண்ணி சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் இல்லை இல்லாத ஆனந்தம் அருட்தில்லை கண்டேனே சிதம்பரத்தில் பார்க்கறேங்கிறார் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கினா சித்தமலம் அருவித்து சிவமாக்கின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் இன்னைக்கு தினசரி தியானத்தில் படித்தோம் இந்த பாருங்கள் இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்திரிய வயம் இறங்கி அதுக்கு வசப்பட்டு இந்த கண்ணு காது மூக்கு நாக்குக்கே வசப்பட்டு போய் அறுநரகில் விழுவேற்கு இந்த நரகத்திலேயே விழுந்துட்டுருக்கேன் அப்படிப்பட்ட ஆளை என்னை பார்த்து பகவான் வந்து என்ன பண்ணார்னா என்னை வந்து ஆட்கொண்டு இது நிறைய இடத்துல சொல்கிறார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் நான் போல தானே வந்து என்னை ஆட்கொண்டான் வந்து எனக்கு அனுகிரம் பண்ணார் சரி ஆக யசா ஆதர்ஷே ததா ஆத்மனி எப்படி கண்ணாடியில இந்த பரு உடலை பார்க்கிறோமோ அப்படி ஆத்மஸ்வரூபத்தை நம்முடைய புத்தியில் பார்க்கிறோம் தகுந்த ஆசிரியர் தகுந்த சாஸ்திரங்களின் துணை கொண்டு உபதேசம் செய்தால் நமக்கு அது விளங்குகிறது நச்சி நச்சிகேதுக்கு எப்படி யமதர்மராஜா கிடச்சாரோ அதுதானே திரும்ப அங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு குரு சாஸ்திரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு முதல் அத்தியாயம் ரெண்டாவது வழியில் குரு வேணும் சாஸ்திரம் வேணுங்கிறது தெளிவாக பர பரமுறை சொல்லிவிட்டார் யமதர்மராஜாவே நைஷா தர்க்கேண மதிராபனேயா புரோக்தானியனவ சுனாய பிரேஷ்ட அனன்யப் பிரோக்தே கத்திரத்திர நாஸ்தி ஹணீயான் ஹதர்க்கியம் அணுப்பிரமாணாத் இப்படிலாம் மந்திரங்கள்லாம் படிச்சுருக்கோம் எல்லா மந்திரத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பரவாயில்ல இது திரும்ப திரும்ப இதில் ஃபெயிலியர் ஆனாலும் தப்பு இல்லை நல்ல வாழ்க்கை மோட்சம் அடைகிற மார்க்கத்தில் எத்தனை தரம் துவத்து போனாலும் நம்ம மேலே வந்துவிட முடியும் ஏன்னா அது அனுகிரகம் பண்ணிடும் கண்டிப்பாக மற்ற வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தரம் தடுக்கி விழுந்தாலும் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை பணம் வந்து நிறைய சம்பாதிச்சு அந்த பணம் நஷ்டமாகி திரும்பவும் பணம் வந்தாலும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை இதில் வந்து எத்தனை தடவை நம்ம சிரமப்பட்டாலும் இதில் நிறைய பிரயோஜனம் இருக்குது இந்த லௌகிக்க விவகார அனுபவம் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது ஒன்னா இந்த வேதாந்தத்துக்கு வந்துவிட்டால் நல்ல பிரயோஜனம் அது இல்லைன்னா அதில் என்ன பிரயோஜனம் அப்புறம் இன்னொரு இடத்துலேயும் கிடைக்குங்கிறார் பித்ர்லோகே பித்ருலோகத்துலையும் இந்த ஞானத்தை சம்பாதிக்கலாம் அது எப்படி இருக்கும்னா யதா ஸ்வப்னே ததா பித்ர்லோகே பித்ருலோகத்துலேயும் இந்த வேதாந்தம் படிக்கலாம் அங்கேயும் இந்த ஞானம் கிடைக்கும் ஆனா அங்க அவ்வளவு தெளிவாக இருக்காதுங்கிறார் நம்ம கனவு என்னாகும் முழித்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கனவு கண்டோங்கிறது கூட ஞாபகம் இருக்காது அதனால் கிளாரிட்டி இருக்காதுன்னு அர்த்தம் பித்ருலோகத்தில் இதே வேதாந்த பாடம் படித்தா அங்கே இவ்வளவு தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது அப்புறம் இன்னொரு லோகம் இருக்குது அடுத்தது என்னதுன்னா கந்தர்வ லோகே அப்சு அப்சு இவ பரிததிருஷே ததா கந்தர்வ லோகே இந்த பரிய ததிர்ஷைக்கு முன்னாடி போட்டுக்கணும் அதாவது கந்தர்வ லோகத்துலேயும் படிக்கலாம் கந்தர்வ லோகத்தில் அங்கே ஒரே ஒரு என்னென்னா ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம் கூத்து இத்தனையும் நடந்துட்டுருக்கு இப்போ சென்னையிலையும் படிக்கலாம் வேதாந்தம் இங்கேயும் படிக்கலாம் ஆசிரமத்துலேயும் படிக்கலாம் எங்கே வேணாலும் படிக்கலாம் எந்த இடத்துல அப்படி வீட்டில் இருந்துட்டு போய் வேதாந்தம் படிக்கிறது நல்லதா ஆசிரமத்திலே வேதாந்தம் படிக்கிறது நல்லதா சன்னியாசம் வாங்கிட்டு வேதாந்தம் படிக்கிறது நல்லதா எந்த விவகாரமும் பண்ணாமல் வேதாந்தம் படிக்கிறது நல்லதா விவகாரம் பண்ணிட்டு வேதாந்தம் படிக்கிறது நல்லதா நம்ம தான் பார்த்துக்கணும் எது ப்ரையாரிட்டி நம்ம வாழ்க்கையில் சுவாமி எது நமக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எது மோட்சமா அடுத்த ஜென்மாவா அப்படின்னா என்ன பண்ணுறது நீங்கள் என்னோ புதுசாக ரெண்டு சொல்கிறீங்க ரெண்டும் புரியலை அடுத்த ஜென்மாவும் புரியலை மோட்சமும் புரியலை நான் என்ன பண்ண முடியும்னா பிரார்த்தனை பண்ணுவோம் ஏதோ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வந்து என்னது கடைசி வரைக்கும் நிம்மதியாக வண்டியை ஓட்டணும் ஏதோ இந்த உலக வாழ்க்கையில் அப்புறம் இந்த அடுத்த பிறவியை பற்றியோ இந்த மோட்சத்தை பற்றியோ எல்லாம் எங்களுக்கெல்லாம் மண்டைக்குள்ளையெலாம் ஏறாது அதனால் என்னென்னா ஏதோ சாமியை கும்பிட்டோமா இப்போ எனக்கு பணம் காசை காப்பாற்றினோமா அடிக்கடி வ வட்டியெல்லாம் கரெக்டாக இருக்குது வருதா போகிறதான்னு செக் பண்ணணும் இல்லையா இல்லை பேங்கெலாம் பார்த்து இந்த வட்டி ஒழுங்காக கொடுத்துட்டானா இல்லையா இல்லை அது தனியாக அவன் அவன் த நிறைய விட்டுடுறான் அதனால் வந்து அதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான் டிக் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே ரொந்து அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்போ வந்து கம்ப்யூட்டர் சரியாக இருக்கா இல்லையான்னு வேறு தெரிஞ்சுக்கணும் எதுக்கு லைஃப்பில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம் இப்போ நாங்களே இப்போ ஆசிரமமே வந்து ஆசிரமத்தில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஆசிரமம் இந்த ஆசிரமம் எந்த பர்பஸ் இந்த ஆசிரமம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை இந்த ட்ரஸ்ட்டு நிறைவேற்று தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி டெல்யூட் ஆகிடுறது டைவெர்ட் ஆகிடுது வித்யாபீட்டம்னு அதுக்கு ஒரு லட்சியம் இருக்குது கிச்சன்னால் அது ஒரு லட்சியம் இருக்குது அதோடய லட்சியத்தை அது கரெக்டாக பண்ணணும் ஆ மனுஷன் ஜென்மாவில் பிரைமரி கோல் என்ன செகண்டரி கோல் என்ன ஒரே கோல் தான் மோக்ஷத்துக்கு தான் அத்தனையும் மையமாக வச்சு முக்தியை மையமாக வச்சு தான் அத்தனையும் செயல்படணும் இல்லை கந்தர்வலோகத்துக்கு போனால் அங்கே ஒரே சங்கீதத்துக்கிட்டயம் நிறைய கொடுக்கணும் வேதாந்தத்துக்கு சும்மா ஒரு ஒரு அரை மணி நேரம் வேதாந்தம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னால் தூங்குறதுக்கு முன்னால் தூக்கம் வர்றதுக்காக வேதாந்தம்னா அப்படியே இருக்குது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வந்து சொல்கிற அவர் நீலகண்ட தீட்சர் சொல்லிருக்கார் நான் படித்த வேதாந்தமெல்லாம் மகாராஜா தூங்குறதுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமலை நாயக்கரோட மகாமந்திரி அப்போ திருமலை நாயக்கரை பற்றி நம்ம அப்போது அவர் சொல்கிறார் நம்ம படித்ததெல்லாம் இப்படி ஆகிட்டுருக்கே சொல்லி அவருக்கு அவருக்கு பாவம் ரா போய் வேதாந்தம் சொல்லணும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வேதாந்தம் கேட்பாங்க தூங்கிறதுக்கு முன்னால் வந்து இவர் வேதாந்தம் சொல்லிகிட்டே இருக்கிறவர் அசிந்துருவார் இவர் தத்துவம் அசிங்கிறவரும் அவர் சமாதி கேட்பார் அப்புறம் இவர் என்ன ஓம் சாந்தி சாந்தி சாந்தி நம்ம கது இப்படி ஆகிடுச்சேன் அப்படி சொல்லிவிட்டு இவர் போட்டு போயிடுவார் அதனால் இந்த கந்தர்வ லோக்கத்தில் வேதாந்த படித்தாலும் சரியாக தண்ணியில் நிழல் ஆடுற மாதிரி இருக்குமா அப்ஸு பரிததிஷே அங்கேயும் வந்து தண்ணியில் முகத்தை பார்க்குற போது அந்த முகம் வந்து தெரியணும்னா சிரசமே காற்றை வந்து அடிச்சிடும் அது மாதிரி அங்கேயும் வந்து வைராக்கியமெல்லாம் போயிடும் அங்கே டான்ஸ் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு இங்கே வேதாந்த க்ளாஸ்னால் உருப்பிட மாதிரி அங்கே மியூசிக் நடக்கிறது இது நடந்துகிட்ருக்கு இது நடந்துகிட்ருக்கு அங்கே தனியாக படிச்சுட்டு இருக்கோம்னா அது எப்படி இருக்கும் சரி வராது அதான் கந்தர்வ லோகத்துலேயும் ஞானம் வரும் ஆனால் அங்கேயும் அவ்வளோ தெளிவாக கிடைக்காது ஆனால் இன்னொரு இடம் இருக்குது எதுன்னா பிரம்மலோகம் இந்த இடம் இல்லை அது அங்கே நம்ம அதுக்கு தான் இதை பேர் வச்சிருக்கோம் இதுக்கு பேர் பிரம்மலோகம்னு பேர் வச்சுருக்கோம் ஆ பிரம்மலோகம்ங்கிறது வந்து பிரம்மாவோடய சத்தியலோகம் அந்த லோகத்துக்கு போய் அங்கேயும் படிக்கலாம் அங்கே போனால் அங்கேயும் தெரியும் எப்படின்னா இருட்டையும் வெளிச்சத்தையும் பிரித்து தெரிஞ்சிக்கிற மாதிரி நிழலையும் வெயிலையும் சாயான்னு சொன்னால் நிழல் ஆத்தப்பகான்னு சொன்னால் வெயில் இப்போவே இங்கே பாருங்கள் அந்த மரத்து அங்கே பாருங்கள் நிழல் எவ்வளோ இருக்குது அந்த பரமார்த்தானந்த பவனம் சுவாமி பரமார்த்தானந்த பவனத்துக்கு எது தேப்பிரம் பார்த்தா அவ்வளவு மரத்தோட நிழல் அந்த ஆலமரத்தோட நிழல் அங்கே இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா வெயில் அடிக்கிறது ஆக இந்த வெயிலையும் நிழலையும் பகுத்தறிவது போல பிரம்மலோகத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒன்று பண்ணுவோமா இந்த லோகத்தில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த பேங்க் டீலிங்ஸு ஆடிட்டர் அந்த கணக்கு வரவு செலவு அது இது ஏகப்பட்டது என்னெல்லாமும் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி எறிவோம் நேராக பிரம்மலோகத்துக்கு போகலாமா அதுதான் கஷ்டம் பிரம்மலோகத்துக்கு போய் படிக்கிறதுன்னா என்ன பண்ணணும்னா சர்வத்வாராணி சம்யம் மனோகிருதி நிருத்த சூர்தியாதாத்மன பிராணம் ஆஸ்திதோயோகதாரணம் கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லித்தரார் எட்டாவது அத்தியாயத்தில் என்னதுன்னா எல்லா இந்திரியங்களையும் அடக்கி உடுக்கி உக்காந்து அதை வந்து என்னென்னா எல்லாம் பிராணாயாமெல்லாம் நல்லா பண்ணி மூச்சு காற்றை இது பண்ணி சர்வத்வாராணி சம்யம்ய மனசை மனோஹிருதி நிருத்திச்ச மனச ஹிரதயத்தில் வச்சு மூர்த்தினி ஆதாய ஆத்மனப் பிராணம் நம்முடைய பிராணம் இன்னொருத்த பிராணம் இல்லை ஆத்மனஹா பிராணம் போட்டார் இருந்துக்க இப்படி போட்டாரோ தெரியல நம்முடைய பிராணனை ஆத்மனஹா பிராணம் நம்முடைய பிராணனை தலைக்கு கொண்டு வந்து உச்சந்தலைக்கு கொண்டு வரணுங்கிறார் ஆத்மநகா பிராணம் ஆஸ்தித்தோ யோகதாரணா அப்படி பண்ணி அந்த யோக சக்தியினால் அந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவனை வந்து பிரிச்சுன்னு போகணும் இந்த மண்டையை பிளந்துண்டு போகணும் கபாலத்தை பிளந்துண்டு இந்த ஜீவாத்மா நேராக ட்ராவல் பண்ணி சூரியன் மண்டலத்து வழியாக போய் சில பேர் சூரிய மண்டலத்தை பிளந்துண்டும் சூரிய மண்டலத்தை பேதிச்சிக்கிண்டு நேராக பிரம்ம லோகத்துக்கு போயிடுவார் போன உடனே பிரம்மா வந்து அங்கே ஆளெல்லாம் வாசலில் வச்சிருப்பார் வைதிக ஆள்லாம் இருப்பார் பூர்ண கும்ப வச்சுண்டு வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாசலில் மாலை போட என்ன இதெல்லாம் பண்ண எல்லாம் உள்ளே கொண்டு போய் உட்காந்து வச்சுனேன் ஓம் சகனா யாரு பிரம்மா ஆரம்பித்த வந்து அங்கேயும் அவரும் ஆரம்பிப்பார் ஓன் நம்ம பகவதே வைவஸ்வதாய மிருத்தியவே பிரம்மவித்யாச்சாரியாய் நச்சிகேதேச்சா அப்படின்னு அவரும் சொல்லிவிட்டு அங்கே அவர் ஆரம்பிப்பார் பாடத்தை அங்கே போய் படிக்கணும் பிரம்மலோகத்துக்கு போய் படிக்கணும் இப்போ பிரம்மலோகத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கஷ்டம் ஏன்னா யோகசக்தினால்தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும் இப்போ என்ன வழி நமக்கு ஞானம் அடையணும் மோட்சம் அடையணும் இப்போ என்ன வழி என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் மனுஷியலோகத்தில் யமதர்மராஜா மனுஷலோகத்தில் கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பிதிர்லோகத்தில் கனவு மாதிரி தெரியும் கந்தர்வ லோகத்தில் வந்து தண்ணில பத்துக்குறியல பண் ஒன்பாயம் இப்போவே கிடச்சிருக்கு இந்த சான்ஸு இங்கேயே சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கிற போது பிரம்மலோகத்துக்கு என்னத்துக்கு போகணும் அதாவது ஒரு ஸ்லோகம் உண்டு வீட்டுக்கு பின்புறத்துலேயே மரத்தில் வந்து தேன் இருக்கிற போது நம்ம என்னத்துக்கு ரொம்ப தூரத்தில் போய் சுருளிமலையில் போய் இப்போ இங்கே ஆசிரமத்திலேயே ஒரு பெரிய தேன் இருக்குன்னா நான் என்னத்துக்கு சுருளிமலையில் போய் மலைக்கு மேலே இருக்கிற இடத்துல போய் தேன் எடுக்கணும் அக்கே சேன் மதுவிந்தேதா கிமர்த்தம் பர்வத்தம் பிரஜேத் ஆ இங்கேயே போது நான் என்னத்துக்கு அங்கே போனோம் அதில் நான் இங்கேயே இந்த இடத்துலயே நம்ம ஆசிரமத்திலயே இங்கேயே வேதாந்தம் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற போது அங்கே போய் படிக்கிறது என்னத்துக்கு இல்லை பிரம்மா நல்லா சொல்லி தருவாரான் சரிப்போ சரி சொல்கிறது ஒன்று இல்லையா இந்த டாக்டரை விட அந்த டாக்டர் நல்லா பண்ணுறாருன்னா போயிட்டு வாப்பா நல்லது தான் அந்த டாக்டருக்கு நல்லது எனக்கும் நல்லது இதுதானே சொல்லுவோம் ஆகனால் உத்தமம் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா இப்போவே இந்த பிறவியை வீணடிக்காமல் பயன்படுத்திக்கணும் ஆக மனுஷன்மா மோட்சமுன்னது துர்லபம் திரையமே வைத்தது தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா சங்கராச்சாரியார் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் விவேகச்சுடாமில நரஜன்மதுலபம் திராபி பும்ஸ்வம் ஸ்ருபாரதர்சனம் யஸ்வாத்மமுக்தை நயத்தை தமூடீ சஹ்ராத்ம விசிரியோ மனுஷ ஜென்மா கிடைச்சுடுத்து எப்படியோ நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல மனித பிறவி கிடைத்து விட்டது அப்புறம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இந்த மாதிரி சாஸ்திர புருஷார்த்தங்களை சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையின் குறிக்கோளை சிந்திக்கக்கூடிய ஒரு பரம்பரை அந்த பரம்பரையில் வந்திருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம வந்து இந்த ஜீவாத்மாவோடய மோட்சத்துக்கு முயற்சி பண்ணலேன்னு சொன்னால் அது எவ்வளோ வீணடித்தது ஆகிடும் அப்படி சொல்லியிருக்கார் யஹா ஸ்வாத்ம முக்தியை நே த சமூட எவன் ஆத்மாவினுடைய மோட்சத்துக்காக முயற்சி பண்ணவில்லையோ அவன் அவன் அழிந்து போகிறான் அசத்தான பொருள்களை கற்பனை பொருள்களை உண்மை என்று நம்பி ஏமாந்து மறுபடியும் மறுபடியும் கற்பனையிலேயே உழலுகிறான் இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அசத்கிரஹாத்து வினிகந்தி ஈஷாவா சிவபனிஷர் சொல்லுகிறது ஆத்மக்யானம் அடையாதவன் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்கிறது அசுரியானா மத்தேக்கா அந்தே ந தமசாவிர தாக்ஸ்தே பிரேத்தி ஏகேச்சாஹாத்ம நோஜன ஆத்மத்தின்னு பேர் ஆத்மஹத்தின்னா தன்னை உடம்பாக நினைக்கிறது ஆத்மஹ்தி தன்னை கொலை பண்ணிக்கிறது தன்னை தேகாத்மாவாக நினைக்கிறது தற்கொலைக்கு சமானம் நம்ம விஷத்தை குடித்து சாப்பிட்றது தற்கொலை அது ஒரு பாபம் இந்த உடம்பை அழிக்கிறது சாஸ்திரப்படி மெரிய பாபம் இந்த உடம்பை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை இந்த உடம்பை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு உரிமை உண்டே தவிர இந்த உடம்பை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கொடுக்கப்படலை தர்மசாஸ்திரம் தரலை இந்த உடம்பை அழிக்கிறது வந்து பெரிய பாபம் அதை பெரிய பாபம் என்ன இந்த உடம்பை நான்னு நினைக்கிறது இந்த உடம்பை நான்னு நினைக்கிறது அதை பெரிய பாபம் அது வந்து அதுவும் ஆத்மஹத்தி தோஷத்தில் சேரும் இந்த உடம்பை விஷம் கொடுத்து நாமே அழிப்பது தற்கொலைங்கிற பெரிய பாவம் அது ஆத்மஹத்திங்கிறது ஒரு தோஷம் அது அதை விட பெரிய தோஷம் இந்த சரீரத்தை ஆத்மா நான் என்று கருதுவது அதை பெரிய பாவம் ஆகையினால் என்ன பண்ணணும்னா இங்கேயே இப்பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நாலாவது மந்திரமும் அஞ்சாவது மந்திரமும் மனுஷ ஜன் மனித பிறவியை முக்திக்காகவே ஜீவன் பயன்படுத்த வேண்டும் ஜீவனானவன் இப்படி சொல்லணும் ஜீவனானவன் அல்லது உயிரானது மனித உடலை முக்தியின் பொருட்டு பயன்படுத்த வேண்டும் பணம் சம்பாதிப்பதற்காகவோ புலனின்மிளையை துய்ப்பதற்காகவோ குடும்பம் நடத்துவதற்காகவோ புண்ணியங்களை செய்வதற்காகவோ மட்டும் பயன்படுத்தக்கூடாது எல்லாம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் குடும்பம் நடத்தட்டும் வேண்டான்னு சொல்லல புண்ணியம் வண்ணட்டும் ஆனால் எப்போ சரீரத்திலேருந்து ஜீவன் போகும்னு தெரியாது ஆகினால சீக்கிரம் மோட்சத்தை அடைந்து விடணும் ஹரி ஓம் ஓம் சகனாபவத்து சகனௌன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினா அவதிதமஸ்துமாவித் விஷாவஹை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி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 ம் ஷாரி ஆகநாஸ்வாமிக்கீ